இசைப் பேரறிஞர் தருமபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமோன்ற நன்றி வணக்கத்தை இன்றைய நிகழ்ச்சியினை ஸ்ரீலங்கா வவுனியா இந்து மாமன்றம் திரு கேதீஸ்வரம் திரு வே அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பிப்பார்கள் என் இடர் கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் என்னை நினைந்து அடிமை கொண்டு தன் என் இடர் கெடுத்து தன்னை நினை தருகின்ற மகள் சோலை வியன்னாரையூர் முக்கள் அரசு மகள் அதிமுகத்த மகிழத்தி முகத்த மந்தமூர்த்தி நாயனார்தான் தவத்தின் முதல்வர் என்று சொல்லுவார் தெய்வ சேக்கிரார் பெருமான் எங்கே சொல்லுகிறார் கேட்டா சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானும் பபமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானும் உவமையில கலைஞானும் உணர்வரியும் தவ முதல்வர் சம்பந்தர் தான் உணர்ந்தார் அந்நிலையில் என்பது பாட்டு திருஞான சம்பந்தருக்கு அவ்வளவு பெருமை கொடுத்து வச்சிருக்கிறார்கள் இல்லையா ஆமா சுருங்க சொல்ல போனா தெய்வ சேக்கிழாருந்த எனக்கு கூட தேவாரத்தை தேவாரத்துக்கு தேவ என்னை ஈடுபடுத்தின பெருமான் தேவாரம் பாடுவதற்குன்னு தான் என்னை ஈடுபடுத்தினார் சம்பாதிக்கிறதுக்குன்னு கூட ஈடுபடுத்தலை ஆமா அந்த புத்தி விட்டு போகவே இல்லை இன்னைய வரைக்கும் போல ஆனா சம்பாத்தியமும் கவனிக்கிறேன் அதையும் பாக்கிறேன் ஆனா ரெண்டாம் தரமாக தான் சம்பாத்தியத்தை பாக்கறேன் முதல் தரமாக தான் நித்யானந்தம் வந்திருந்தாரா அவர் கொண்டப்பம் வந்துருந்தானா இல்லை எல்லாரும் வந்துருந்தாங்களா நான் பாடும்போது எல்லாரும் வந்தாங்களா கேட்டாங்களா கேட்க செய்தோம்மா கேட்குற மாதிரி நான் பாடினேனா எல்லாரும் கவனிப்பேன் இல்லையா ஆமாம் நான் சம்பாத்தியத்தை மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா தப்பு இல்லை ஆமாம் அதோட இல்லாம நான் சொல்றது ஒழுங்கா சொன்னேன காசே வேண்டாம் அர்த்தம் இல்ல காசு ரெண்டாம் தரம் தான் இருந்து இன்ன வரைக்கும் ஆமா ஆனா கடவுள் எங்கேயோ கொடுக்குறான் கொடுத்து கொடுத்து ஆகணும் வீட்டில கூட கூலி அவங்க பேர் வீணா கெட்டு போக ஆமா நான் வீட்டில் பாடிக்கிட்டே இருப்பேன் வீட்டுல கொண்டாந்து ஒருத்தன் ஐயா இருந்தாங்க ஒரு ஐநூறு ரூபாய் வச்சுக்கிட்டு போவோம் ஏன் கொடுக்குறான் வீட்டுல பாடுற பாருங்க அதுக்காக கொடுக்குறான் நான் கடன் கேட்டேன்னா ஏன்னா கேட்டேன்னா வரல இல்லையா கிடையாது என்னாவது கொடுத்தான்னா வாங்கிக்கிறேன் இப்போ நிதியானந்தன் இருக்காரு இப்போ கொண்டாப்பா இருக்கான் ஒரு இந்த காரில் அழைச்சிட்டு வந்தார் அவர் இருக்காரு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு போங்க ஐயா அவன் சொன்னா சொல்லல ஐயா அவனுக்கு பரமேஸ்வரம் கொடுக்குறான் எனக்கு அவன் ஏதி நிறைந்தனையே செல்வன் ஆமா இல்லையா ஆமா அப்படி தீயான சம்பந்தர் தேவாரத்தை நான் படிச்சு பார்த்தபோது திருஞான சம்பந்தர் தான் பெரியவர் திருநாவுக்கரசர் மட்டம்னு அர்த்தம் இல்லை எப்போதுமே ஒன்னு இருந்தா அந்தாண்டா ரெண்டுன்னு இருந்துதான் இருந்துதான் தீரணும் இல்லையா ஆமா அப்புறம் மூணு இருக்கணும் அப்புறம் நாலு இருக்கணும் அப்படி திருஞான சம்பந்தர் தான் நம்ம சைவ சமயத்துல தலைவராக எண்ணுகிறார்கள் ஆனா தான் நான் உபதேசம் கேட்டுக்கிட்டது கூட திரியான சம்பந்த மதுரை மடத்தில் ஆமா திரியான சம்பந்தம் தங்கியிருந்தார் ஒரு சின்ன ஞாபகத்துக்காக சொல்றேன் சமணர்களும் சமயத்தை பரப்பினார்கள் திரியான சம்பந்தரும் சமயத்தை பரப்பினார் திருயான சம்பந்தர் தங்கியிருந்த மடத்துல தீய வைக்கலாமா தப்பு இல்ல என்னதான் இருக்கட்டும் இன்ஜினியர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான் ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு நான் அவர் வீட்டுல போய் பெல் அடிச்சேன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு எழுச்சி எழுத்து வரும்போதே பைத்தியக்காரன் எவனோ ஒருத்தன் பன்னெண்டு மணிக்கு பெல் அடிக்கிறாய்யா அவனு பார்ப்பாரு வந்து பார்த்தாருன்னா நான் என்னென்ன ஐயாவா வாங்க அப்படிங்கிற என்ன பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வந்த ஐயா என் கார் கட்டுப்போச்சு ரெண்டு பேரும் வழியில் மறிக்கிறான் பயந்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ள விடியா இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல தப்பிச்சுக்கிட்டு வந்தீங்களே என் வீட்டுக்குள்ளே படுத்துங்க காலையில் போனோம் நானும் பன்னெண்டு மழை நான் அடிச்சு தப்பு இல்லையா ஆமாம் பிரியான சம்பந்தம் தங்கியிருந்த வீட்டில் மடத்தில் தீய வச்சாங்கள் தீயவை தீய பயத்தும் அந்த மடத்தில் கூட வச்சதுனால வந்த பாபந்தான் தினியார் சம்பந்தர் வந்து பார்த்தார் மடம் எரியுது அடியார்கள் தூங்குறாங்க பன்னிரண்டு மணி கொலகார பாதீங்களா செய்யலாமா அப்படி நினைச்சார் நான் சொல்றேன் கொலகார பாவீங்கன்னு அவரு சொல்லல உம் செய்ய திரு அளவாய் மேவி ஐயனே சிகப்புற பொருள் சிகப்பு பொருள் சிவனும் சேப்பு தீயும் சேப்பா இல்லையா அந்த பார்க்கிற அத செய்ய ஐயனே அடிய அஞ்சல அருள் செய்ய பொய்யராம் அவணர் கொழு உஞ்சுடர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே குடிகள் செய்த தப்புக்கெல்லாம் அரசந்தான் பொறுக்கும் இல்லையா ஆமா ஆ வீட்டில் இருக்கிற தலைவன் தான் பொறுப்பு வீட்டில் தவறு நடந்ததுன்னா யார் பொறுப்பு தலைவன் தான் பொறுப்பு நாம தான் பொறுப்பாக என் மனைவி சொல்லிட்டேன் என் பையன் தப்பா சொல்லிட்டான்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்க அப்ப அடியவர்கள் தங்கி இருக்கிற மடத்துல தீய வச்சுட்டான் யார் பொறுப்பு பாண்டியன் தான் பொறுப்பு அதனால என்ன பண்ணாரு இந்த நெருப்பு போய் ஆலவாய் சிவனை பிடிச்சுக்கிட்டு சொல்லல இந்த நெருப்பு போய் பாண்டியனை பிடிச்சுக்கிட்டோம் அதுல பரம கருணையோடு சொல்லிருக்க மெதுவா போய் பிடிச்சுக்கும் ஒரு மனுஷன் திடுமனு மேல வந்து விழுந்தான் நம்மளால தாங்க முடியுமா தாங்க முடியாது இல்லையா பஸ்ல உட்காந்துக்கிறவன் தூங்கி இருந்து கொஞ்சம் விழுந்தாலே நம்மளால தாங்க முடியல பிரேக் அடிச்சோம்னா பொத்துன்னு மேல வந்து விழுந்தான் நம்மளா தாங்க முடியுமா முடியாது அதனால தீவினை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சோம்னா கூட நம்ம அனுபவிக்க முடியும்னு அனுபவிக்க முடியாது இல்லையா ஆமா அதனால என்ன பண்ணாரு இந்த தீவினை பைய வேணா மெதுவான அர்த்தம் பாண்டிய நாட்டுல பையன்னு சொன்னா மெதுவான அர்த்தம் இந்த தீ போ மெதுவா பாண்டியனை பிடிச்சுக்கிட்டு அதுக்கு சேக்கலாரு என்ன விளக்கம் எழுதுறாரு வேகமா போய் பிடிச்சுக்கினாக்கா பாண்டியன் செத்து போடுவோம் பாண்டியன் செத்து போனான்னா மங்கையரசியார் மங்களம் இழந்து விடுவார்கள் இப்ப தெரிய குரத்திலையாரும் மங்கையகரசியாரும் தான் மதுரைக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க இவரை இல்லையா ஆமா பாண்டியன்தான் சமணன் ஆயிட்டானே ஆமா அப்ப அவர்களுக்காக வண்டியாவது இவர் சரியா நடந்துக்கணும் சட்டப்படி நடந்துட்டார் சரியான சம்பந்தர் சட்டப்படி நடந்துட்டார் நம்மளை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறவங்க இந்த ரெண்டு பேரும் தான் முக்கியமாக மங்கையர் கரசியர் இல்லையா ஒரு ஒரு பெண்ணுக்கு மங்கள நான் தான் மிக முக்கியம் இல்லையா தோடு முக்கியம் இல்ல மூக்குத்தி முக்கியம் இல்ல காப்பு முக்கியம் இல்ல இல்லையா ஆமா அந்த மங்களம் இழந்து விடுவாள் மங்கையற்கரசியர் அதனாலதான் மெதுவா போனார் மெதுவா போனா அந்த வெப்பு நோய் பாண்டியனை பிடிச்சுக்கிட்டு இல்லையா மந்திர தந்திரங்கள்ல மிக கெட்டிக்கார கமனன் அதோடு இல்லாம கூன் பாண்டியன் அரச அவனுட்டு எத்தனையோ வைத்தியன்கள் இருப்பான் என்னென்ன செய்து பார்த்தான் அந்த வெப்பு நோய் அதாவது ஜுர நோய் இப்பவும் நாட்டுல பார்த்த நாட்டு பக்கத்துக்கா சுரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சுர நோய் சொல்லுவாங்க பாண்டியன் கடந்து துடிக்கிறான் மனைவியா இருக்கிறவன்பாக பேசணும் மெதுவா கிட்ட போய் பாண்டியன் கிட்ட என்னங்க திருஞான் சமுதர்னு ஒரு பெரியவர் சிவனுடைய அருளை பெற்றவர் வந்தாரு அவருக்கு தங்கியிருந்த மரத்தை தீய வச்சு பொழுத்தி அடியார்கள் தங்கியிருந்த மடத்துல தீய வச்சு கொடுத்துடலாமா அந்த பாபந்தான் இப்படி உங்களை பிடிச்சுக்கிட்டது போல இருக்கு அந்த திருஞான சம்பந்தரே கூப்பிட்டா ஒரு சமயம் சரியா போனாலும் போகும் அப்படின்னு சொன்ன உடனே எப்போதுமே இந்த நோயாளி இருக்கான் பாருங்க அவன் எத்தனை கிருதயத்தை அறுத்தா கூட பொறுத்துக்கிறான் இப்ப பை பாஸ் பண்ணிக்கிறாங்களே இல்ல நித்தியானந்தம் கூட பை பாஸ் இல்லையா ஆமா நான் கூட பயந்தேன் என்ன ஆகும் நல்ல வேலையை தப்பா கைகால ஆபரேஷன் நித்தியானந்த விட பணக்காரர் நினைக்கிறேன் இந்த பக்கமே திரும்பல தேவாரமே கேட்க வர்றது இல்ல இப்போ நல்ல வேலையா நித்தியானந்தம் தேவாரம் கேட்க வர்றாரு காரணம் இவர் செய்த புண்ணியம் ஆமாம் இவரை விட பணக்காரருன்னா நினைக்கிறேன் நான் அவரை அளவு தெரியாது தோற்றத்திலிருந்து அவர் வர்றதே இல்லை இந்த ஃபைபர்ஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா சர்தான் அவருக்கு எதோ போதாத காலம் ஒன்று விட்டுட்டேனா அவர் ஒன்றும் ஆயிரம் ஐநூறு எனக்கு அழக்கலை அதனால் நான் ஒன்றும் அவரை அழக்கலைங்கிறதுக்காக சொல்லலை தேவாரம் கேட்காமல் போயிடுறாரு அப்படின்னு சரி அப்படின்னா கூப்பிடு அப்படின்னுட்டான் எப்போதுமே வைத்தியம் சொன்னாலே மருந்து கசக்கத்தான் செய்யும் மருந்து கசக்கத்தான் செய்யும் ஆப்ரேஷன் பண்ணா வலிக்கத்தான் செய்யும் அகா பண்ணிக்காமல் இருக்க முடியுமா ஆமாம் சரி கூப்பிடணும் தனியான சம்பந்தம் வந்தாரு கத்தியும் கிடையாது ஊசிய கிடையாதுல ஒரு விபூதி பைய வச்சிருந்தார் அதடுத்து பூச போனார் பூசாதே பூசாதையாட்டான் பின் என்ன பண்ண சொல்ற என்ன வைத்திய கூப்பிட்டு இருக்காங்க இருக்கிறதானே பூச வேண்டும் அதுக்கு அவங்க சாம்பிள்ள எடுத்துட்டு வந்த எடுத்துக்கிட்டு வந்து எப்போதுமே நோய் வந்து இடது பக்கத்தில் தான் ஜாஸ்தியா இருக்கும் சொல்லுவாங்க இடது பக்கத்தில் பூசியா அப்படின்னுட்டான் இவர் கத்தியாலையும் ஆறுல ஊசியாலும் குத்தல மந்திரமாவது மந்திரத்தினால் ஆகாதது ஒன்றும் இல்லை வேதங்கள் பூரா மந்திரம் தானே இல்லையா ஆமா அது இந்த விபூராட்டர் வானவர் மேலது நேரு மாணவர்கள் பூஜை இருக்கிறதே எதிரா நீ பூசா நீ பூசாம கடந்த யார் பொறுப்பு சுந்தரமாவது நீந்த சமய நூலும் இசையோடு பாடுறது கிடையாது நம்ம சமயத்திலேயே எடுத்துக்கல தேவாரம் இசையோடு பாடுற அளவுக்கு திவ்ய இருக்கா ஓரளவுக்கு அருப்பா ஒட்டிக்கிட்டு வருது ஓரளவுக்கு தான் அதுவும் கூட இல்லையா ஆமா சொல்லுகிற சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி திருக்குறள் இதெல்லாம் இசைனு கிடையாது ஆமா உலகந்து ஓதற்கு அறியாம தண்டமான் தேசியர் தான் பாடினார் அவருக்கு தேவாரம் பாடி பாடி பழகம் எதோ நாளும் பாடி போடுவார் சம்பந்தர் இசையோடு பாடினார் இசை கேட்கறதுக்கு மாத்திரம் இனிமையா இருக்காது சொல்ல முடியாது எந்த நோயையும் தீர்க்கக்கூடிய சக்தி உண்டு ஒவ்வொரு ராகமும் தகுதி உடையது இந்த ராகத்து செய்யும் இந்த ராகனா இன்னது செய்யும் அப்படின்னு கூட எழுதி வச்சிருக்காங்க அந்த விளக்கமாக இன்னும் வெளியே தவிர ஒரு இருக்கு எனக்கே தெரியுத இல்லையா ஆமா சுந்தரமாவது நானே இப்படி பாடுறேன் தந்திர மாதிரி தானத்தின் எழுபறப்பை அப்படின்னு எழுதுறாரு பெருமான் திரு சமுந்திர அப்படி பாடியிருக்காரு அவரு நிலத்திருக்கு இன்னை வருகம் வருஷத்துக்கு சினிமாவில ஒவோன்னு பாடி வச்சிருக்கிறார் அறுபது வருஷத்துக்கு முந்தி அவர் பாட்டை கேட்டுப்படுத்தா நான் பாட வந்தேன் ஆமா என்ன சாரீரம் தெரியுமா ஜில்லு ஜில்லு ஜில்லு ஜில்லு வைரம் மாதிரி இருக்கு பாருங்க யாராவது பண்ணத கேட்க பாத்தீங்கன்னாக்க தூக்கி எரிஞ்சிருவீங்க ஆமா அது சாரீரமா அது அய்யோ ஐயோ வைரம் மாதிரி ஜோலிக்கும் சுந்தரமா துதிக்கப்படுவதுமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்து வருவாயுமை மங்கள் திரு அளவாயாந்திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வென்று முயற்சிப்பது நீதம் தருவதே அமைப்பது நீதத்தகு கோயில் பாடியிருந்தாங்க கோயில் பாடப்பட மாட்டேங்கிறான் அதை பத்தி அரசாங்கத்துக்கு கவலையே கிடையாது அரசாங்கத்து போரா இது எது உண்டியில என்ன வந்தது அதுதான் கவலை தேவாரம் பண்ணினாங்களா வேதம் ஓதுனாங்களா பூசை நடன நடந்ததா அப்படிங்கிறத பற்றி கவலையே கிடையாது நம்ம அரசாங்கத்துக்கு ஆமாம் அது எப்போவோ இல்லையா ஆமாம் ஏதோ கடவுள் வாரியார் சாமி தான் ஒரு தடவை சொன்னார் இப்போ மனிதனுக்கு பெயல ஆடு மாடு செடி கொடிக்கிறக்காகத்தான் பெய்யுது அப்படின்னு தேவாரம் பாடப்பட மாட்டேங்கிறவர்கள் மடங்கள்ல கிடையாது மடாதிபதிகள் சொற்பொழிவு தேவாரத்தை பத்தி சொற்பொழிவுதான் இது யாரு வந்து திருத்தறது என்னைக்கு திருந்த போகுது இவங்க திருந்த போகும் போது சாமிநாதன் இருக்க மாட்டான் திருத்தணி சாமிநாதன் இருக்க மாட்டான் திருநாடு சம்பந்தம் இருக்க மாட்டான் பழனி அவன் பேருல பழனியில ஒருத்தன் நல்லா பாடுறானு சண்முகம் அவன் இருக்க மாட்டான் யார் இருப்பா மஞ்சள் நீ ரே வானவர் நீ ரே இருப்பான் இல்லையா அப்ப நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா தருமபுர சாமன வரமாட்டான் ஆமா அதனால இப்பவே நீங்க எல்லாம் சேர்ந்து கண்டிச்சு இந்த விரிவுரை சொல்றதெல்லாம் நெருத்துங்கடா போதுவார்களை கூப்பிட்டு பாட சொல்லு நல்லா சொல்லுங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ யார் தட்டி கேட்கறது தட்டி நீளாவது தட்டி கேளுங்க ஆமா மந்திர மாதிரி மாம்பழங்க <middinu> அது மேல மாம்பரத்தில் ஒண்ணு இருக்க அது எல்லாருமே கூடியவர்களையும் இசையோடு கேட்கறதுக்கு பாருங்க இசைதான் மனிதனை வாழ வைக்கும் ஆமா இசையோடு பாண்ட தேவாரம் நூத்தி அறுபது சிடி வந்தது இந்த சொற்பொழிவுக்காரன் எவனாவது பேசி நூத்தி சிடி வந்திருக்கா தேவாரத்தை பத்தி மூணா கழிக்கிறேன்னு சொல்றேன் நூத்தி அறுபது வேண்டாம் தோடு செவி எனக்கு சொல்ல சொல்லுங்க நல்லா இருந்தா வந்திருக்குமே இல்லையா ஆமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த தவறுக்கு என்ன வழி அத நீங்க சிந்தனை பண்ணுங்க வயது பழுப்புக்காக நினைக்காதீங்க நீரு அற்புதமான தேவாரம் எந்திரிக்கும் போது இந்த விபூதியை பூசும் போது மந்திரமாவது நீரு வானவர் நீரு பத்து பாட்டுன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷம் இல்லைன்னா ஒன்னாவது சொல்லுங்க நான் பத்துன்னு சொல்லுவேன் ஆமா என்று சொல்லி விட்டு இப்போ நாம திருத்தொண்ட தொகையில திருத்தொண்ட தொகையில வர்ற அடியார்களுடைய கதையை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்கிறேன் போன வாரம் வரலையும் நாவுக்கரசருடைய தேவாரம் சிலதை உங்களுக்கு நான் பாடி காட்டியிருக்கிறேன் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட இத சொல்ல வரும்போது தெய்வ சேக்கிட பெருமான் தீவில்லாத திருத்தொண்ட தொகை அப்படின்னா திருத்தொண்ட தொகை என்ற நூல் தீவில் அதை பாடினால் நமக்கு ஒரு தீமையும் வராதுன்னு அர்த்தம் நீ கேட்கலாம் நீ சொல்றிய நான் சொல்லாத நாளே கிடையாது ஆமா இன்னைக்கு கூட மூணு மணிக்கு எந்திரிச்சு என்னுடைய வயசு தாங்குமா என்னுடைய வயசு தாங்குமா மூணு மணிக்கு எழுந்திரிச்சு நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு யோகாசனம் போட்டுட்டு திருத்தொண்ட தொகை சொல்லிவிட்டு பஞ்சாட்சணம் சொல்லிவிட்டு சிவபூச சொல்லிவிட்டு செய்துவிட்டு சுஜிப்பொட்டியை போட்டு பாடிவிட்டு ரெண்டு தோசையை தின்னுபிட்டு பஸ்ஸில் ஏறி உடியாச்சு கந்தகோட்டத்துல வந்து ஒரு மணி நேரம் பாடி விட்டு இங்க வந்துட்ட ஏன் இங்க பத்து பேர் தேவாரங்கிறது காதலிருக்காங்க நான் வர வேண்டிய பொறுப்பு இதுக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன் பார்த்தீங்களா மூணு மணி எங்க வயசு என்ன முப்பத்தி எட்டா எண்பத்தி மூணு இல்லை இல்லையா ஆமாம் ஆனால் தீது இல்லாத திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொன்னார் அதை அதை ஓதுகிறவருக்கு எந்த விதமான தீமையும் வராது எந்த மதத்திலேயும் இப்படி ஒரு நூல் கிடையாது ஆமா அடியார்களெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பாட்டு இருக்கான்னு பார்த்தாக்கா பெரும்பகுதி இல்லைன்னு தான் சொல்றாங்க நம்ம சமய நம்ம சமயத்துல தொண்டு செய்தவங்க அறுபத்தி மூணு பேர் அது இசையோடு சொல்றார் திருநீலகண்டத்து கோயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத ஏற்பவைக்க முடியா அந்த மாறியார்க்க முடியேன் வெல்லுமா வல்லமை பொருள் கடியே சொல்லக்கடியேன் அல்லிமன் முல்லை நாரூரூரமானு சொல்லி நான் விரும்பல போன வாரம் வரலையும் செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை எந்த நடிகாருக்கும் அடியேன் நம்ம சமயத்தை காப்பாற்றியவர் இசையோடு பாடி பாடலை பாடியவர்கள் முதல்ல காரக்கியால் அம்மையார் தனியார் சம்பந்தர் மூணாவது திருநாவுக்கரசர் இல்லையா நாலாயிரம் பாடல் பாடி வச்சிருக்கிறாரு திருநாவுக்கரசர் கிடைக்குமா கோடி கோடியா கொட்டி வச்சாலும் கிடைக்காது சிடியில இருக்கு இப்போ வாங்கி வச்சு கேட்டுக்கோ ஆமா இந்த சிடியும் நாலு வருஷத்துக்கு தான் இருக்கும் அப்புறம் அது போயிடும் அப்புறம் அதுக்குள்ள அதை ரினியூவல் பண்ணிக்கணும் இல்லையா பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தருமபுர சாமனாக வருவான்னு சொல்ல முடியாது இல்லையா ஆமா அப்படி திருநாவுக்கரசர் தேவாரம் பூரா இன்னைக்கு சீடியில் இருக்கு சுந்தர பூரா இருக்கு திருநாவுக்க திருவாசகம் பூரா சீடியில் இருக்கு இல்லையா கிடைக்கும்போது வாங்கி வச்சுக்கோங்கோ கேளுங்க தினந்தோறும் புண்ணியம் அந்த திருநாவுக்கரசருடைய தேவாரத்திலிருந்து ஒரு சிலது உங்களுக்கு நான் நினைவூட்டினேன் சென்ற மாதங்களில் திருநாவுக்கரசன் அடியார் பெரு திருநிந்த செம்மையை செம்மையாக்கொண்ட திருநாவுக்கரை என்ற அடியாருக்கும்படியேன் பெருநம்பி குலச்சிரைகள் அடியாருக்கும்படியேன் நம்ம சமயத்தை வளர்த்தவரில் குலச்சிறையார்னு ஒருத்தர் அவர் நின்ற சீர் நெடுமாறனுக்கு மந்திரி திரியான சம்பந்தருடைய தேவாரத்தில் அவரை வச்சு பாடுறார் ல்லையா ஆமாம் மதுரைக்கு போனபோது இந்த சமயத்தை வளர்க்குறாங்கன்னு தெரிஞ்சு திருயான் சந்தர் பத்து பாட்டில் ஒரு பாட்டு மங்கையர் கரசையாக இருக்குது ரெண்டாவது பாட்டு குறைச்சரியா இருக்குது மூணாவது பாட்டு மந்திரி இது மங்கையர் கரசியாக இருக்குது நாலாவது பாட்டு குரச்சரியா இருக்குது அஞ்சாவது பாட்டு ஒன்றாவது நம்பர் பூரா மங்கையர் கரசையாக இருக்குது பாடியிருக்கார் கடவுளையே பாட வந்தவர் மனிதனை பாடி வச்சிருக்கார் அப்ப என்ன அர்த்தம் கடவுள் தோன்று செய்யறமெல்லாம் கடவுளுக்கு சமாதகம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஆமா இரண்டாவது நம்பர் வர்றது பூரா குலச்சரியா இருக்கு பாடி வைக்கிறாரியா என்ன சின்ன பிள்ளை தானே பதினாறு வயசுல இருந்தான் ஆனவன் சேர்ந்துட்டார்ல அந்த அறிவு எப்படி உட்பண்ணிருப்பாருங்க அடிமை செய்ற்றவன் தனக்கு விடையன் வராதலை வன் உலகில் அக்கே புடைந்தீட்டு அக்கவக்கு அக்கையில் அவரை பத்தி சொல்லும் போது வெறும் பய அவந்த கையில ஒரு சல்லி காசும் கிடையாது சரியான வெடி துண்டும் கிடையாது சொத்து கிடையாது சுத்ராட்சம் போட்டிருப்பான் விபூதி பூச்சிருப்பான் அடியார்களுக்கு இதானே இலக்கணம் விபூதி சுத்ராட்சம் பஞ்சாட்சரம் இது இருந்தா போதும் இல்லையா ஆமா இது இருந்தாலே போறது சொல்லி சிவனடியார் விழுந்து கும்பிட்டாரு அடியார் அது கதையை நமக்கு திருத்தொண்ட தொழில் தான வருது அடியார் அடிமிசை விழும் விருப்பினன் யாரு குலச்சிறை கணங்களாய் வரினும் தமியராய் வரணும் கூட்டம் கூட்டமா வந்தாலும் சார் தான் ஒருத்தன் ரெண்டு பேர் வந்தாலும் சேர் தான் வாங்கோ வாங்கன்னு எல்லாம் கீழே விழுந்து கும்பிடுவாரான் யாரு இந்த குலச்சிரையர் அவர்தான் பாண்டியன் நெடுமாறனுக்கு மந்திரியாக இருந்தார் திருஞான சம்பந்தருடைய திருவடியை பிடிக்கக்கூடிய புண்ணியம் பண்ணி இருக்கிறார் குலச்சிறை நாயனர் கிடைக்குமா கிடைாது பாடிபட்டு கடைசி பாட்டுல பாத்தீங்கன்னா மங்கையரசி யாரையும் குலச்சிறை யாரும் சேர்த்தே பாடி விட்டு போற கிடைசி போட்டு பன்னலம் புனரும் பாண்டி மாதே குலச்சிறைய நுங்கி ரெண்டு பேரும் வருது பாருங்க அறிவு தெரியுமா தின சம்பந்தம் இருக்கு பேர் அறிவு பாட்டு மங்க ரெண்டாவது பாட்டு குரத்தடியா மூணு பேருக்கு நாலு பேருக்கு பாடிட்டே வந்தவர் பதினோராவது பாட்ட ரெண்டு பேரையும் சொல்றம் உணரும் பாண்டி மாதேவி காஞான சம்பந்தம் தந்தமிழிவை கொண்டு பாட அப்படி குலத்திரையாரால் திரியான சம்பந்தரால் புகழப்பட்டவர் தேவாரத்திலே இடம்பெற்றவர் குலத்திரை நாயனார் இல்லையா ஆமா எத்தனையோ நாயர்கள் நாயன்மார்கள் அவர் வாக்குக்கு வந்தார்கள் அதை அப்புறமா கவனிப்போம் அதுல இவரும் ஒருத்தர் இல்லையா பெருமிழலை குறும்பர்க்கும் பெயாருக்கும் அடியேன் என்பது அடுத்த போட்டு பெருமிழலை குறும்பர்னு ஒரு நயனர் அவர் என்ன தொண்டு செய்தார் அப்படின்னு கேட்டா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்ப பார்த்தான அதையே சொல்லி இருந்தார் பஞ்சாட்சரம் கூட சொல்றது அப்புறம் ஆமா தெரியான சம்பந்தர் திரியான திருஞான சம்பந்தம் ஒருத்தர் சொல்லி கணநாத நாயனார் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் சொல்லியே சிவனடியை சேர்ந்துட்டார் ஒரு அடியார் அவர் தான் அப்பூதி அடிகள் அல்லவா நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லியே சிவனடியை சேர்ந்து விட்டார் அப்ப சிவனடியார்களை சிவனை விட சிவனடியார்களுக்குத்தான் பெருமை இருந்திருக்கிறது அல்லவா பஞ்சாட்சரம் போல திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர சொல்லிட்டு இருந்தாலே போறோம் அது பஞ்சாட்சரத்துக்கு சமானம் அதனாலதான் அது பக்த பஞ்சாட்சிரம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க இந்த பெருமிடலை குறும்பர் என்பவர் சுந்தரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நமஸ்திவா நமஸ்திவா நமஸ்திவா ஓம் நமஸ்திவா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அவங்க வாயில் இந்த பஞ்சாட்சரமே வரும் ஆமாம் இந்த பஞ்சாட்சரம் போல இப்படி அடியார்களுடைய திருப்பெயரும் என்று நம்பி கணநாத நாயனார் அப்பூதி அடிகள் பெருமிழலை குறும்ப நாயனார் இவரெல்லாம் செய்திருந்தாங்க பெருமிடலை குறும்பர்க்கும் பேயாருக்கும் அடியேன் இப்படி நமக்கு சமயத்தொன்று செய்தவர்களுடைய பெயரெல்லாம் வரிசையாக பாட்டாக இசையாக பாடி வைத்தவர் சுந்தரவர்கள தொகை பாடியா நூறு ரூபா பணம் தரேன் சொன்னா வந்து அன்தியாருக்கு மாடியே இசையோடுதான் சொல்லுவான்னு தவிர சொல்ல மாட்டான் என்பதை ஞாபகத்தில் வச்சு இசையோடு வந்தது நாடும் இன்னிசையா தமிழ் பரப்பும் தேவாரமும் திருவாசகம் இசை நூல் அது விரிவுரை நூல் அல்ல விரிவுரை பூந்துகிட்டு சரி அது என்னைக்கு போகுது பாத்து பெருவிடலை குறும்பர்க்கும் அப்படியே என்று குறிப்பிட்டது காரைக்காலே எல்லாரும் தனக்கு அழகு வேண்டும் கேட்பான் கண்ணாடி முன்னாடி போயின் என்னன்னா சேப்பாக ஒரு பவுடர் அப்புறம் வெள்ளையா ஒரு பவுடர் அப்புறம் எண்ணமோ ஒரு பவுடர் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் துணியால் தொடச்சி விடுவோம் எங்கள் வீட்டில் விபூதி தான் இருக்க மற்றவரை பவுடர் நானும் போடுறது இல்லை எங்கள் வீட்டுக்காரையும் ஆ ஆமாம் அம்மா அந்த பெயார் என்பவர் அவர் தான் காரைக்கால அம்மையார் திருஞான சம்பந்தருக்கு முந்தி ஐந்தாவது நூற்றாண்டில் இருந்தவர் அவர் சிவனை பற்றிய பாடல்களை பாடல்களாக பாட ஆரம்பித்தது அவர் முதல் பாண்டவங்க இந்த அம்மா இந்த அம்மா கூட சொன்னாங்க தமிழ்நாட்டில் இயலிசை புலவர்னு சொன்ன காரைக்காலம்மையார் தானா முதல் பாக்கிய பேரெல்லாம் இன்னைக்கு நேத்து வந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சு ஏன் இந்த காரைக்காரம்பியாருக்கு ஒரு பெரிய விழா எடுத்தா என்ன அப்படின்னு யார் கேக்குற உம் சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டோம் அவ்வளோ சரி பிரியான சம்பந்தருக்கு முந்தி இருந்தவங்க அந்த அம்மா தான் இப்போ அவங்க திருவாலங்காட்டில் தான் அருள் பெற்றாங்க கைலை மலைக்கு போனாங்க அருள் கிடைச்சது திருவாலங்காட்டில் நடனத்தை பார்க்கணும்னு சொன்னா பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர் கைலை மலையில் சிதம்பரத்துக்கு வானிட்டார் நடராஜ பெருமான் இதே அங்கே வண்ணான்டா அது ரொம்ப குளிர் சேம்பரத்து சேம்பரத்தில் நீ ஆடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க சரி திருவாரங்காடு ஒரு ஊருக்கு அங்கவா நான் யிருக்கிற திருவாலங்காடு திருவாலங்காடு தேவாரத்தை கொஞ்சம் நாம நினைச்சு பார்ப்போமா திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு போனார் எப்போதுமே பெரியவங்களுக்கு நாம மரியாதை கொடுக்கணும் ஆமா ஒரு நாள் வேலூர்ல பத்து மணிக்கு ஒரு பஸ்ஸில் ஏறினு வண்டி நிற்கிறது கூட இடமில்லை உட்காரத்துக்கு இடமில்ல நான் சொல்றது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முந்தி ஒரு தொண்டு கழவர் கையில் கம்ப ஓட்டிக்கிட்டு இப்படி இப்படி ஆடிக்கிட்டே நின்னார் ஐயா எங்க போறீங்கன்னா மெட்ராஸ் போறேன்ட்டார் நானும் மெட்ராஸ் போறேன் அவரும் மெட்ராஸ் போறாரு என்ன பண்ணுறது அப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு தாங்குச்சி ஐயானு எந்திரிச்சு உட்கார்ந்துக்கன்ட்ட அவன் சில பேர் மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க தவிர சுங்குவார் சந்தரத்துலேயும் இறங்கிவாங்க மெட்ராஸ் தான் போறீங்களாம் கேட்டேன் ஆமான்ட்டார் கடவுடே வரைக்கும் நின்னேன் ஆமாம் அந்த மரியாதை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இல்லையா காரைக்கால தலையால நடந்து பாடிய ஊர் திருவாலங்காடு அந்த அம்மா இருந்தது அஞ்சாவது நூற்றாண்டு நூற்றாண்டு நினைக்கிறேன் அஞ்சாவது நூற்றாண்டு தான் திரு யான சம்பந்தர் ஏழாவது நூற்றாண்டு இருநூறு வருஷங்களுக்கு பின்னால வந்தவர் திருஞான சம்பந்தர் முன்னே இசையால பாடியவர்கள் காரைக்கால் அம்மையா என்று நினைத்தார் திருஞான் சம்பந்தர் பெரியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் பார்த்தீங்களா தலையால நடந்த இடம் ஆயுது அதை நான் காலால மெதிக்க மாட்டேன் அந்த ஊர்ல என் கால் படாது அப்படின்னுட்டு ஊருக்கு பொறுத்தால ஒரு மடத்துல படுத்து தூங்குனர் படுத்து தூங்குனரா பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்தாரா சிவனடியாருக்கு மதிப்பு கொடுத்தாரா சிவன் திருஞான சம்பந்தருடைய கனவுல போனான் ஆமா இந்த பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்ததுனால சிவன் கனவுல போனான் அந்த மதிப்பு கொடுக்கலன்னா உட்டுறது மாதிரி ஒரு கனவு காணும் கத்துவன் என்னப்பா என்ன என்னப்பா எனக்கு பாட்டு கிடையாதா சிவன் கேக்குறான் திரும்ப சம்பந்திர என்னப்பா எனக்கு பாட்டு கிடையாது சண்முன் செட்டியார்னு ஒருத்தர் டீ கே தான் டீ கே சண்முன் செட்டியார் தானே ஆமாம் எல்லாருக்கும் நூறுரூவா நூறுரூவா கொடுத்துக்கிட்டே வர்றாருன்னு வச்சுங்கோ தேவாரம் கேட்கறவங்களுக்குலாம் நூறுரூவா நூறுரூபா என்ன மாத்திரம் விட்டுட்டார் எப்போதுமே இந்த தேவாரம் போது வாரம் மாத்திரம் விட்டுருவாங்க ஆமா என்ன சண்முக செட்டியார் ஐயா என்ன உங்களுக்கு தெரியாது தேவாரம் கேட்கறவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க நூறு ரூபாய் நூறு ரூபாய் எனக்கு போச்சுங்களே அப்படின்னு நூறு ரூபாய் கொடுத்தது என்னங்க எல்லாருக்கும் கேக்குறவங்களுக்கு நூறு ரூபாய் கேட்டதுக்கு அப்புறமா கொடுத்த முதல்ல கொடுக்காதவ அப்புறமா கொடுத்த இப்போ சிவன் என்ன பண்றான் திருஞான சம்பந்தருடைய கனவுல போய் ஏன்பா எனக்கு பாட்டு கிடையாதா நீ எங்கெங்க பாடி விட்டு திருக்காலத்தில பாடி வர்ற திரு கல்லில் பாட்டிட்டு வர எல்லா ஊருக்கும் பாடி நீங்க எனக்கு பாட்டு கிடையாது அப்படின்னு கேட்டான் கனவுல அவர் கடவுள் உனக்கு பாட்டு இல்லைன்னு சொல்லுவேனே பாடுறதுக்கு உனக்கா பாட்டு இல்லை என்ன கேட்கணுமா நீ பாடுறான்னு சொன்னா பாடிட்டு போறேன் அப்படின்னு ஒரு பதியம் பாடுறது மடத்துல படுத்திருந்தபடியே ஒரு பதியம் பாடுற வருவாரும் தொழுவிப்பாரும் வடிவிப்போ பாட்ட இல்ல பாட்ட இந்த தூக்கி போட்டான் பாட வேண்டிய தேவை இல்லையா விரிவுரை சொன்ன போறோம் போட்டான் சின்ன சமர் பாடி காட்டினாரா விரிவுரை சொல்லி காட்டினாரா நல்லா ஞாபகத்தை கொண்டு வரும் இல்லையா ஆமா புகுந்து என்னை நினைவிப்பாரும் முனை நட்பாய் கொஞ்சம் அறுவாரும் தொழுவிப்பாரும் பழுவிப்போய் நெஞ்சம் புகுந்தன்னை நினைவிப்பாரும் பதியம் பண்ண இந்த பதியத்தில் ஒரு வரலாறு சொல்ற சாமி வரலாறு சொல்றதுல தேவாரத்துக்கு ஈடு தேவாரம் தான் இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டது யாரால கட்டப்பட்டது ஏன் கட்டப்பட்டது இந்த ஊருக்கு என்ன பெயர் இந்த ஊருக்கு என்ன பெயர் இந்த ஊர் சாமியினுடைய பெயர் என்ன ஏன் அந்த பெயர் அப்படி வந்தது இந்த ஊர்ல எந்த சிவனடியார் வாழ்ந்தார்கள் என்ன தொண்டு செய்தார்கள் அப்படிங்கிற வரலாறு போற தேவாரத்துக்கு ஈடு வேற ஒண்ணும் கிடையாது ஆமா அதுல ஒரு வரலாறு திருவாலங்காட்டுக்கு பக்கத்தில் இது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதது ஒன்று இருக்கா என்ன எங்கள் வாத்தியா சொல்லுவார் தேவாரம் கேட்க வர்றவங்கலாம் ஒன்னை விட புத்தாலின்னு நினச்சிக்கோ ஆமாம் நீ தான் புட்சாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்க மேடையில் உட்காராத ஒன்ன விட புத்தாலி வர்றவங்கலாம் அதனால் ஜாக்கிரதையா பாடு ஜாக்கிரதையா சொல்லும்போது ம் அவர் சொன்னதான் நான் அன்னைக்கு சொல் அன்னைக்கு சொன்னதிலிருந்து நான் இன்னும் மறக்கலை இன்றைய வரைக்கும் மறக்கலை அதனால பழையனூர்னு ஒரு ஊர் அங்க நாப்பது வேளாளர் குடும்பம் இருந்திருக்கு இந்த வேளாளர் குடும்பம் என்பது பயிரிட்டு சாப்பிடுகிற குடும்பம் பயிர்னா இந்த நெல் பயிர் இருக்கு நெல் பயிர் வச்சு சாப்பிட்டு சாப்பிடும் அத திருயான்சம்பதில் மற்றொரு இடத்துல சொல்லும் போது வேளாளர் என்பவர்கள் வல்லன்மையால் மிக்க இருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தாந்தோன்றி மாடமே அவன் பயிரில்ல தெருவில் ஒரு புடிசோறு கிடக்கு அப்படின்னு நினைப்பேன் புடிசோறு நம்மளால சம்பாதிக்க முடியுமா நெல்லு பயிராக்க முடியுமா முடியாது முடியாது நினைப்பேன் எங்க வீட்டுல கூட சில வேள சோறு கொண்டு வச்சாங்க நினைப்பேன் சொன்னா சண்டையை வாய முடிகிறது அந்த வேளாளர்கள் இந்த நாட்டுக்கு அவங்க பயிரா என்ன பண்ண முடியும் பயிரில் என்ன என்ன பண்ண முடியும் நம்ம நாட்டு முதல்வர் நேத்து வந்தார் தஞ்சாவூர் இல்லாக்காரர் சோழ நாட்டுக்கான யாரு மூ கருணாநிதி வந்தவுடனே என்ன பண்ணாரு முதல் கோப்பு இந்த வேளாளர்களுக்கு பூரா மின்சாரம் தள்ளிவிடப்படும் கடன் வாங்கப்பட மாட்டாது கடனுக்கு வட்டி கிடையாது அப்படின்னு கோப்பில கைத்து அப்புறம் முட்டை கொடுக்கறதுக்கு கடன்கள் வட்டிய க்ளோஸ் பண்ணாரா இல்ல மூலத்து முட்டை போரா இன்னொன்னு அரிசி ரெண்டு ரூபாய் அரிசி ரெண்டு ரூபா எப்படி கொடுப்பாங்கன்னா தெரியாது எனக்கு சின்ன பிள்ளைல ஒரு ரூபாய்க்கு பத்து படி அரிசி வித்துது அப்போ பவுன் என்ன தெரியுமா பத்து ரூபா பவுன் நீ பத்தாயிரம் ரூபா நீ பவுன் எவ்வளவு பத்து கிராம் கொண்டது பத்தாயிரூா ஆமாம் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் நான் வேலை பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல எனக்கு ஏழாயிரம் ரூபா சம்பளம் அப்பெல்லாம் ஆம்பளை கையை காதில் தோடு போட்டுக்குவாங்க இப்போ தண்டமான தேசிய போட்டுருந்தாரு பாருங்க கடைசி வரைக்கும் வயிறு தோடு அது நான் போட்டிருப்பேன் முப்பது ரூபாய்க்கு வாங்கண்ணா அரை போகணும் பவுன் முப்ப பவுன் வந்து முப்பது ரூபாயா நாற்பது ரூபாயாப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு நினைக்கிறேன் வருஷம் ஞாபகத்தில் இல்லை நீங்கள் எட்டாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு பத்து படி அரிசி இந்த நாட்டில் விற்றுது ஐயோ இந்த சாமியாருக்கு ஏதோ கொஞ்சம் லூஸாக போயிடுது இவரை கீழே இறக்கி விடு ஆமாங்க தெருவில் விற்றுக்கிட்டு போவாங்க அரிசி இன்றைக்கோ இந்த கலைஞர் வந்து ரெண்டு ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கார் அது எப்படி கொடுப்பாரோ என்ன சட்டமோ அது என்ன தெரியாது அது அது எப்படியோ வரப்போகுது ஆமாம் அது என்ன மாதிரி வருமோ அதுக்கு என்ன சட்டத்திட்டங்களோ சட்டத்திட்டமெல்லாம் போட்டு பார்த்தா அப்புறம் அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒன்று போந்துருவோம் ஆமாம் இந்த விவசாய கடன் போகிற தள்ளி விட்டார் இந்த பசங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கட்டும்னு முட்டை சாப்பிடட்டும்னு சொன்னார் இந்த வாங்குறவன் இந்த நல்ல முட்டையாக வாங்கி போட்டால் சர்றான் வாங்குறவன் எப்படியோ அதை போட்டுக்கிறதையும் ஒழிச்சு கட்டினான்னா என்ன பண்ணுறது இல்லையா அவரே எல்லா முட்டையும் க செக் பண்ணி போட முடியுமா அவர் நடக்கிறதே தகராறுல இருக்குது ஆமாம் ரெண்டு பேர் தாங்க வேண்டும் எதோ முதல்வராக வந்துட்டார் அஞ்சாவது தடவை இது ஆமாம் அது வரைக்கும் சந்தோஷம்தான் அது முதல்ல அது ஞாபகமா இந்த மூணு கோப்பிலையும் கையிட்டு போட்டார் கருணாநிதி வேண்டியவர்கள் நான் கட்சிக்காரன் அல்ல நான் எந்த கட்சிக்காரனும் அல்ல நல்லது எங்க நடக்குது அங்க இருப்பேன் ஆமா ஆக இந்த வேளாளர்கள் இந்த பயிரிடுறதுதான் தொழில் இல்லையா இப்ப பாருங்க வெளிநாட்டிலேருந்து எத்தனையோ டன் கோதுமை வரவழைக்கிறாங்க நம்ம நாட்டுக்கு விலை குறைச்சலாம் கொடுக்கறதுக்கா வெள்ளி அங்க அவ்வளோ விளையுது விளைஞ்சா தானே நம்ம வரவழிக்க முடியும் இல்லையா ஆமாம் இப்பவும் பாருங்க ரேடியோவில் பார்த்தீங்களா வேளாளர்களுக்குன்னு சொல்லிட்டு நாட்டு நேரம் ஒதுக்கி சொல்கிறான் என்னென்ன மாதிரி பண்ணுங்கோ இன்னென்ன மருந்து போடுங்கோ இன்னென்ன மாதிரி காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நேரமே ஒதுக்கி இருக்கிறான் ரேடியோவில் இல்லையா நான் தினந்தோறும் கேட்கிறேன் அதாங்கம் அவ்வளவு பாடுபடுது வேளாளர்களுக்காக போற்றிக்கொள்ள இந்த வேளாளர்கள் என்பவர் பயிரிட்டு தான் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத தர்மம் செய்வார்களாம் வேளாளர் என்பவர்கள் வல்லன்மையால் மிக்க இருக்கும் தாளக்கூரில் தாந்தோன்றி மாடமே என்று சொல்லுவார் அவர் இப்ப இருக்கிறவன்லாம் தர்மம் பண்ண மாட்டான் ஏதோ குறைச்ச விலகி வித்துருவான் இல்லையா அவை கேட்டு போனா அவனுக்கு மறுபடியும் அப்படி பயிர் செய்வான் அந்த வேளாளர் என்பவர்கள் சத்தியத்துக்கு கடப்பட்டவர்கள் அதுதான் மிக முக்கியம் இல்லையா ஆமா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பதினோரு வேளாளர்கள் இருக்காங்க திருநாவுக்கரசரும் ஒருத்தர் கூட வேளாண் தான் இந்த வேளாளர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் பஞ்சமா பாதகங்கள் செய்ய மாட்டார்கள் அப்ப இருந்தவன் இப்ப பாணிய பழைய நூறு இருக்கிறாரு நாற்பது குடும்பம் ஒரு நாள் இதுல வர்ற கதை சொல்ற ஒரு பெண்ணு அழுதுகிட்டே வந்தான் கேட்டான் கேட்டான் இப்ப அழுது யாரா கேட்பான இல்ல அதோ வராம்பாருங்க அவன்தான் என் ஆம்படையான் என் கூட வாழ மாட்டேங்கிறான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் நீ பேய் நீ பிசாசு நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்றான் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒரு புள்ள வேற இருக்குது அப்படியா ஐயோ பாவம் அப்படிங்க பாடா ஏண்டா இது மனைவியான்னு கேட்டா இல்ல இல்ல இது பிசாசு என் மனைவியே இல்லை இதுட்டான் அவளை கேட்டா இல்லை இல்லை ஆம்பிடாங்க என்ன பண்றது நாப்பது பேரும் ஒன்னா கூடாங்க என்ன பண்ணான் இந்த பொண்ண கேட்டா ஆம்படாங்கிறான் அப்படின்னு சொல்ற அவளை கேட்டா இல்லை அவனை கேட்டா இல்லைங்கிறான் என்ன பண்றது அப்படின்னு முடிவு பண்ணாங்க சரி ஒரு முடிவுக்கு வருவோம் ஆமா ஆமா இவன் ஆட்சிக்கிட்டு போய் அதாவது ஒரு ஊடு இருக்கு அதில் போய் நீங்க தங்கிக்குங்க குடும்பம் நடத்துங்க தகராறுலாம் பின்னால் பார்த்துக்கலாம் அதில் போய் இருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்ட அனுப்பும்பு என்ன சொ இந்த ஆள் பொம்னட்டி யாராவது கெடுதல் வந்தாலும் இந்த பொம் நாட்டினால இந்த ஆம்பளைக்கு ஒரு கெடுதல் வந்தாலும் நாங்க நாப்பது குடும்பமும் தீயில விழுந்து சாகிறோம் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டோம் அந்த பொம்மை நாட்டு யாரோ இந்த ஆம்பளை யாரோ இது என்னத்துக்கு இந்த பம்புக்கு இந்த பம்பு ஆமா ஒரு நாடு நான் பஸ்ல போய்கிட்டே இருந்தேன் எதுக்க ஒரு சைக்கிள் காரன் வந்து குவிந்துட்டான் பஸ்ல அடிபட்டு போனா அவன் செத்துப்பிட்டான் பஸ்ஸு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு முதல் சீட்டில் யார் தான் உட்காந்துருந்தா அப்படின்னு கேட்டால் ஏ இந்த சாமியார் தான் உட்காந்துருந்தார் டிரைவருக்கு பக்கத்தில் அப்படின்னு சொன்னான் நான் பார்த்தேன் இந்த சைக்கிள் காரன் தான் வந்து விழுந்தான்னு சொன்னால் இது கேஸ் நடக்கிற வரைக்கும் நான் கோர்ட்டுக்கு போய் ஆகணும் இல்லையா ஆமாம் எங்கே போட்டுருவான் கேஸை செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒவ்வொரு மாதமும் போட்டுருப்பிட்டே இருப்பான் அந்த கேஸ் போட்டுற வரைக்கும் நான் போய் அப்பிராயம் ஏன் செலவில் போகணும் இல்லையா இந்த வம்பு என்னத்துக்கு யோசனை பண்ண எஸ்ஐ கேட்டார் என்ன சாமியார நீ தானே இந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருந்தியா சைக்கிள்காரன் வந்து விழுந்தானா ட்ரைவராக ஏத்தினானா என்னென்ன நான் தூங்கிக்கிட்டே இருந்துட்டேங்க எனக்கு தெரியாதுன்னு சாமியார் கேட்டிக்கா வேண்டாம் யாரு சாமியார் கெட்டிக்காண்டா நடக்குது அப்பீர் ஆகணும் சாமியார் கெட்டி தூங்கிட்டேன்னு சொல்லிட்டாக்கா ஒண்ணு ஒண்ண முடியாது என்ன ஆனா உள்ளபடியே சைக்கிள் தான் தப்பு அதை சொல்லலாமா சொல்லூடாது அந்த மாதிரி இந்த ஆம்பளைக்கு கெடுதல் வந்தா இந்த பொம்மநாட்டி பொறுப்பு பொறுப்பு இதுல யாருக்காவது ஒருத்தர் கெடுதல் வந்ததுன்னா நாங்க நாற்பது குடும்பமும் தீயில விழுந்து செத்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னத்துக்கு வம்பு தேவை சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ள போனாங்க ராத்திரியோட ராத்திரியா இந்த பொண்ணு பிசாசு இந்த ஆம்பளை அடிச்சு பொது விரிஞ்சு பார்த்தா இந்த பிசாசி இவனும் செத்து கிடக்கிறான் சத்தியத்தை வாங்கிக்கிட்ட செது போட்டான் பொண்ணு பிசாசு வேற முடிஞ்சு போச்சு ஓடி போட்டு இந்த நாப்பது வேடாளர்களும் நாம சொன்ன சொல்லு தவற கூடாது அப்படின்னு சொல்லி இப்பவும் கோர்ட்ல கேப்பாங்களாம் நான் சொல்றது போல நிஜமா சொல்றேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களாம் கோர்ட்ல இவன் என்ன சொல்றான் நான் நிஜமா சொல்றேன் நிஜமா சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நிஜமா சொல்றேன்னு சொல்லிட்டா நான் நிஜமா சொல்றேன் பொய் சொல்றேன்னு அர்த்தம் இந்த மாவை கொஞ்சம் நீட்டு இப்படி வந்துடும் பொருள் பதினாறு போய் பார்த்தா அந்தாத்து அடி போச்சு இந்த நாற்பது பேரும் சொன்ன சொல் தவறக்கூடாது தப்பு சொல்லி பெரிய தீ வளர்த்து அதுல நாப்பது குடும்பமும் விழுந்து உயிரை விட்டது சத்தியத்துக்காக வேண்டி ஆமா சத்தியமே சத்தியமே ஜலயம் சத்தியமே வெல்லுமே சத்தியமே வெல்லுமே சொன்னான் தர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா ஹரிச்சந்திர நாடகம் பார்த்துதான் மகாத்மா காந்தி சத்தியவந்தனாக வாழ்ந்தார் அப்படின்னு நான் ஒரு வரலாறுல படிக்கிறேன் ஆமா அந்த மாதிரி இந்த நாற்பது குடும்பமும் சத்தியத்துக்காக உயிர் விட்டு தான் அந்த நெருப்பு எரிஞ்ச இடம் அது ஒரு பெரிய குடமாக இருக்கு இப்போ நான் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ பார்த்தேன் பெரிய குடம் இருக்கு அதுதான் அந்த நெருப்பு எரிஞ்சதான் தெரிஞ்ச அப்படி இருக்காங்க ஆமா இப்பவும் இருக்குதான் இந்த சத்தியத்தை நெனைப்பூட்டுதார் தெரியான சம்பந்தம் வஞ்சப்படுத்தி ஒருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலங்காட்டு எம் அடிகளே அப்படி சத்திய வந்தனாக வாழ்ந்த இந்த பழையனூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலங்காடு அல்லவா இது ஆடி வைக்கிறார் இப்பவும் குன்றத்தூர் சொல்லும் போது என்ன தருவா சொல்லுவான் கோவரு குன்னு தூருமா ஆமா கோவூருக்கு அந்தண்ட நாலு மைல் இருக்கு குன்றத்தூர் கோவூர் குன்னத்தூர்மா ஒரு ஊரை சொல்லும் போது இன்னொரு ஊரையும் சேர்த்து சொல்லுவாங்க வாழ்ந்தவர்கள் ஊர் என்று சொல்லுவதற்கு சேர்த்து சொல்லுகிறார் தெரிஞ்சான் சம்பந்தர் சொன்னா என்ன அர்த்தம் சத்தியத்திலையும் உண்மையிலேயும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்லவா ஆமா சாந்தம் கமழ் அருகில் தன்பை ஞான சம்பந்தம் நோந்தல் பழையூர் ஆலங்காட்சியம் அடிகளை அந்த கல்யாணத்துக்கு மறந்தோய் நானூறு ரூபாய் கொடுத்துட்டி கல்யாணத்தில் வந்து வாசி உனக்கு ஐநூறு ரூபாய் சொல்லிருந்தீங்க என்ன சொல்லுவாரு கல்யாணத்துல ஐநூறு ரூபாய் தரேன்னு சொன்னாரு இப்ப கேக்கிறாரு வேளாளரை பத்தி இவரு நானூறு ரூபாய் கொடுத்துட்டு கதையை கட்டிவிட்டாரு அவனு சொல்லுவார் இவர் எனக்கு முதல் விரவதி யாரு தெரியுமா மனைவிதான் ஒருத்த ஒரு குடும்பத்துல முதல் விரவதி மனைவது மனைவிதான் இரண்டாவது விரதம் பக்காவத்தியக்காரன் வேலைக்காரன் இவெல்லாம் இல்லையா ஆமா அப்படி இவர் சொல்லிட்டே இருப்பாரு ஐநூறு ரூபாய் அஞ்சு நானூறு ரூபாய் கொடுத்து ஏமாத்தி என்ன அப்படின்னு அந்த ரூபாய தூக்கி அஞ்சுட்டா அந்த பேச்சு வராது இல்லையா ஆமா இந்த பழைய நினைப்பூட்டு விஷயம் என்ன தெரிகிறது சத்தியமந்தனாக வாழணும் உண்மையாக வாழணும் உண்மையை சொல்லு ரெண்டு நாளைக்கு முந்தி ஒரு ஸ்தூல் ஒன் பண்ண உட்காந்து மரம் இவ்வளவு கூலி இவ்வளவு அப்படின்னு பண்ணிவிட்டு ஒன்றுக்கு முக்கால் கூட செய்யாமல் செய்து பண்ணாந்து வச்சுப்பிட்டு சரியாக செய்து விட்டேன்ட்டான் என்னடா இப்படி இருக்க சரியாக தேக்கலையே சரியாக பெயிண்ட் பண்ணலையே அப்படின்னா நல்லா சரியாக தான் செய்திருக்கேன் நீங்கள் தான் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னா அவன்ட்டு போய் சண்டை போடுவானு வம்பு வியாபாரம் அப்படி என்ன பண்ண நூறு ரூபாய் கையில் கொடுத்து எடுத்து முடிச்சு விட்டேன் ஆனா அவன் செய்யறது தப்பு தான் அவனை சொல்ல முடியல ஏன் நாலு பேரை இழுத்துக்கிட்டு வந்து வீதியில் சண்டை போடுவான் வம்பு வியாபாரம் நூறு ரூபாய்க்காக நான் சண்டை போட்டு நிக்கணும் சாமியா இருக்கு இந்த ஆசாரிக்கு சண்டை அப்படின்னு வந்துடும் சரியாப்பா இந்தாப்பா நூறு ரூபாய் தானேப்பா இந்த கையை வச்சு பார்த்தா சொர சொரங்கு இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா சொர சொரம் இந்த பக்கம் பார்த்தா சிலாம்பு சிலாம்பா இருக்கு நான் என்ன பண்ண முடியும் அவனோட சண்டை போட முடியுமா விட்டுட்டி இருக்கிற உரகம் அப்படி இந்த பழைய நூறை சொல்ற அருணாலே பிரித்த பாடலி வல்லார் சேர்ந்த இடமெல்லாம் தீர்த்தமாக சேர்வரே la la la ri nan la la ha all <laughs> அப்படி இரண்டாவது திருநாவுக்கரசும் ரெண்டு பதியும் இருக்கு இப்ப ஒரு பதியும் சொல்ற தடையார் போலும் விரும்புவார்க்கு எளியல் போலும் உள் உள்ளே உருகி நின்று அங்கு உகப்பவர்க்கு அன்பர் போலும் கல்லமே வினைகள் எல்லாம் கரிசு அரித்திடுவர் போலும் அள்ளலம் படனை மேய ஆலங்காட்டு அடிகடா கத அள்ளலம் படனை மேய இந்த படனை குறிப்பிாரு தவிர அண்ணன் பதியத்தில் வேற எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காராங்கிறது எனக்கு தெளிவாக நினைவில் இல்லை சுவாமி சொல்லாமல் விட்டுருக்க மாட்டாரு இருந்தால் நான் அடுத்த வாரம் நான் நினைவூட்டுவேன் கூடினார் உமைதன்னோடே குறிப்புடை வேடங்கொண்டு சூடினார் கங்கையாடை சுவரிடம் பாடினார் சாமவேதம் பைம்பூடில் படனைமே ஆடினார் காளிகான அலங்கட்ட அடிகளாரே ததரீனானானரேதினா இன்னொரு பதியம் இருக்கிறது சுந்தரர் பதியமும் இருக்கிறது அடுத்த மாதம் பார்க்கலாம் என்று சொல்லி நாம் கடவுளை வேண்ட வேண்டியது நேத்து என்னமோ காலைக்கடனெலாம் முடிச்சுக்கிட்டு படுத்திருந்தேன் எங்கள் வீட்டம்மா இந்த டிவி வச்சாங்க அதில் இந்த பதவி ஏற்பு விழா வந்தது பார்த்தேன் எனக்கு மனது ரொம்ப சஞ்சலப்பட்டு போச்சு எப்படியாவது இந்த நாடு நல்லா இருந்தால் சரோம் ஆமாம் நீதியோட நிறைவோட உண்மையோட ஒழுக்கத்தோடு ஆமாம் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ அப்படின்னுலாம் அந்த சொல்லில் வருது பிறருக்கு தீங்கு செய்யாமல் நாங்கள் இருப்போமாக என்றெல்லாம் அந்த மந்திரிகள் சொல்லுவதை நான் கேட்டேன் அதெல்லாம் கேட்கும்போது இப்படியும் இருப்பார்களா இது வரைக்கும் அப்படி யாரும் இருந்ததாக எனக்கு தெரியல இல்லையா இதுக்கு முந்தைய இருந்தவங்கெல்லாம் கூட என்ன மாதிரிதான் நடத்திக்கிட்டு போயிட்டாங்க அதனால ஜனங்கள் தான் சொந்தக்காரவங்க இல்லையா ஜனங்களுக்காகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை என்னுடைய பேரன் என்னுடைய பேச்சிகள் எல்லாரும் என்னுடைய அரவணைப்பில் இருக்கிறவர்கள் என்னுடைய சம்பாத்தியத்தில் இருக்கிறவர்கள் அல்லவா ஆமாம் இந்த எண்ணம் என்ன விட்டு நான் போயிட்டுன்னு சொன்னால் என் குடும்பம் என்ன ஆச்சு என் மனைவி என்ன ஆவா என் பிள்ளைகுட்டி என்ன ஆகும் என் பேரம்பேச்சி என்ன ஆகும் அல்லவா அதுபோலதான் ஒரு நாட்டில் மந்திரி நாட்டை ஆள வருகிறவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக என்றுதான் நாம் அந்த பதவிக்கு வந்தோம் என்ற நினைப்பு இல்லாமல் போய்விட்டேயுமே ஆனால் என்ன ஆகும் என்ன ஆவோம் என்ன கஷ்டப்படுவோம் எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போம் எப்படின்னு நினைக்கும் போது நெஞ்சம் நடுங்குகிறது என்னை போல ஒண்டி ஓரியாக இருக்கிற நானே பயப்படுறேன்னு சொன்னேச்சியோட இருக்கிற நீங்க எல்லாம் எவ்வளவு பயப்படீங்க அப்படின்னு நான் என்ற மொத்தத்துல கடவுள் நம்மளை காப்பாற்றுவானா இதற்கு மேலெல்லாம் தீர்ப்பு சொல்ல ஒருவன் காத்திருக்கிறான் அவன் தான் கடவுள் அல்லவா ஆமாம் அந்த கடவுள் நம்மளை நம்மளே என்ன ஆடு மாடு கோழி குஞ்சு செடி பொடி புல் அத்தனையும் காப்பாற்றட்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ளுவோமாக டிஎம்கே ஆண்டா நமக்கென்ன ஏடிஎம்கே ஆண்டா நமக்கு என்ன மதிமுக ஆண்டா நமக்கு என்ன பாக்கா ஆண்டா நமக்கென்ன நம்மெல்லாம் சமயவாதிகள் கடவுளை வேண்டி நிற்போம் கடவுள் எல்லாரையும் காப்பாற்றுவார்கள் வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று சொன்னார்கள் நம்மவர்கள் இல்லையா வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று சொன்னார்கள் அதனால பஞ்சாட்டனம் சொல்லி இந்த நாடு நன்றாக இருக்கட்டும் சண்டவம்பு வேண்டாம் இல்லையா ஆமா சண்டவம்பு வேண்டாம் துன்பம் வேண்டாம் அடுத்தவுடுக்காத சொத்து நமக்கு வேண்டாம் நம்ம சொத்து நமக்கு போறோம் என்று நினைப்போடு நாம வாழ்வோமாக நம்மளை கடவுள் காப்பாற்றுவானாக என்று எண்ணிக்கொள்ளுவோம் என்று பஞ்சாற்றம் சொல்லி என் பேரில் தப்பு கணக்கு போட்டு விடாதீங்க எனக்கு எந்த கட்சியும் வேண்டாத இல்லை வேண்டியதும் இல்லை இல்லையா ஆ நான் இந்த நாட்டில் ஒரு ஜூசு ஒரு துரும்புனா இல்லையா நான் என்ன பண்ண முடியும் நம்ம கடவுளை வேண்டிக் கொள்வதே தவிர வேற ஒண்ணு பதவி ஏற்ப முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் பஞ்சாட்சரம் இந்த நாட்டை காப்பாற்றி விடு இந்த நாட்டு மக்களை காப்பாற்றி விடு அவனு பஞ்சாட்சரம் முன்னூறு சொன்ன அந்த மாதிரி இன்னைக்கு சொல்லிவிட்டு என் கடமையை